அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து இந்த குரல் புலனடக்கத்தை உபதேசிக்கிறது ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஐந்தடக்கல் சொன்ன ஐம்பொறிகளையும் அடக்கல் ஆற்றின் ஐந்து அடக்கல் ஆற்றின் ஐந்துன்னா ஐம்பொறிகள் மெய்வாய்க் கண் மூக்கு செவி அடக்கல் ஆற்றின் அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொன்னால் என்ன மெய்னா உடம்பு தோல் அதனாலே நமக்கு இந்த ஊரு அதாவது பிறர் நமக்கு இந்த சந்தனம் பூசிக்கிறது நல்லா இருக்குது பிறரை அணைத்து கொள்வது இருக்கிறது அது ஒரு ஆசை ஐம்போ புரிவாயில் ஐந்தவித்தான்னு படித்தோம் ஆசையானது பிறரை தொட்டு அனுபவிக்கணும்னு தோன்றுகிறது சில காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று கண்ணுக்கு தோன்றுகிறது இதை திரும்ப திரும்ப பார்க்குறோம் காதுனால் இனிமையான சங்கீதங்களை கேட்கணும்னு நினைக்கிறோம் மூக்குக்கு மனம் நாக்குக்கு சுவை இப்படி எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதைத்தான் நம்ம நாடி போயிட்டுருக்கோம் எல்லாருமே உயிர்கள் உள்ளத்தை கொண்டு உடம்பின் வாயிலாக உலகத்தில் இருக்கிற பொருள்களை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கு இன்னொரு சென்சார்கின்றிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேண்டி வரும் ஆக ஐம்பொறிகள் ஐம்பலன்கள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் எல்லாருக்கும் இதில் ஆசை இருக்கிறதுனால இதில் கட்டுப்பாடு மிக மிக அவசியம் குறிப்பாக மனிதனுக்கு ரொம்ப அவசியம் மற்ற உயிர்கள் கூட ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த மனித உடம்பில் வாழ்கிற உயிர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி ஆஹ தனி மனித மன அமைதிக்கும் சமூகத்தினுடைய மன அமைதிக்கும் இந்த பொறியடக்கம் அல்லது புலனடக்கம் என்பது மிக அவசியம் இது இல்லறத்திலையும் சொல்லப்படுகிறது துறவரத்திலையும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இது ஏற்கனவே நாம நீத்தார் பெருமையில படிச்சிருக்கிறோம் ஆஹா ஐந்தடக்கல் ஆற்றின் ஐந்தையும் அடக்கக்கூடிய செயலை செய்வோமே ஆனால் அவ்வளவு சுலபம் இல்லை ஆற்றின்னா அதுக்கு முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் எழுமையும் ஏமாப்புடைத்து எழுமையும் சொன்னால் தோன்றுகின்ற பிறப்புகளிலெல்லாம் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம் ஏமாப்பு ஏமாப்புன்னா பாதுகாப்பு யாருக்கு பாதுகாப்புனா உயிருக்கு உள்ளத்துக்கு நம்முடைய மனதோடு கூடியிருக்கிற உயிருக்கு வேற பிறவிகளில் போனாலும் அந்த அது பாதுகாப்பை தரும் கட்டுப்பாடு மனிதனுக்கு சிறந்த பாதுகாப்பை கொடுக்கும் சுயக்கட்டுப்பாட்டில் இருக்கிற பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நிறைய நம்ம கட்டுக்கோப்புகள் வெளியில பாதுகாப்பு வச்சு பிரயோஜனம் இல்லை திருவள்ளுவர் இருந்த வாழ்க்கை துணை நலத்தில் சொல்லுவார் பெண்ணுக்கு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காப்பே தலைம்பர் ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு பாதுகாக்கிறதுங்கிறத முடியாது அந்த பெண்ணே தம் மனசை பாதுகாத்துக்கிட்டா உண்டுன்னு சொல்லுவார் அப்படி ஐந்தடக்கில் ஆற்றுவோமையானால் இனி வரக்கூடிய பிறவிகளிலெல்லாம் இந்த உயிர் மிகுந்த பாதுகாப்போடு வாழும் என்பது கருத்து அதற்காக வேண்டிய ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒருமையுள் ஆமை போல ஒருமையுள் ஆமை போலன்னா அந்த ஆமையானது அதுக்கு பெரிய மேலே ஓடு இருக்கு அதுக்கு அந்த தலையை வெளியில் நீட்டி கொண்டிருக்கிறது நாலு கால்கள் இருக்கு இதைத்தான் ஐம்பொறிகளுக்கு ஒப்பிட்டு சொல்றார் அதுக்கு ஒரு ஆபத்து ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் அந்த தலையும் உள்ளே இழுத்துக்கும் நாலு காலையும் உள்ளே இழுத்து ஓட்டுக்குள்ளே ஒடுங்கிக்கும் மேலே எதை போட்டு கல்லை போட்டால் கூட அது உடையாது அந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்கும் அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பகுத்தறிவு வாழ்க்கையை பற்றின குறிக்கோள் அதுக்கான வழிமுறைகள் இந்த பற்ற தெளிந்த அறிவுங்கிற அந்த ஓடு அந்த அறிவு பகுத்தறிவு தெளிந்த பகுத்தறிவு தெய்வீக பகுத்தறிவு ஆகிய ஓட்டுக்குள்ள இந்த ஐம்பொறிகளை பாதுகாக்கணும் ஐம்பொறிகள் தேவை இதை பற்றி நிறைய விரிவான கருத்துக்கள் பிறகும் வரப்போகிறது பார்க்கலாம் ஒருமையுள் ஒருமையுள்னு சொன்னால் இங்கே மன ஒருமுகப்பாட்டோடுன்னு அர்த்தம் மன ஒருமுகப்பாட்டோடு ஐந்து இந்திரியங்களையும் ஐந்து பொறிகளையும் நாம் முறையாக அறவழியிலே சென்று அதை ஆற்றுப்படுத்துவோமே ஆனால் வருகின்ற பிறவிகளெல்லாம் உயிருக்கு சிறந்த பாதுகாப்பு கிடைக்கும் அர்த்தம் அதுக்கு உதாரணம் ஆமை போல அப்படிங்கிறது உதாரணம் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் இப்படியே சொல்றார் யதா சம்ஹரத்தே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசா இந்திரியானீந்திரியார்த்தேபியா தசிய பிரஜா பிரதிஷ்டிதா எவன் ஆமையைப் போல இந்திரியங்கள் எல்லாம் இந்திரிய விஷயங்கள்ல போகாம தடுத்து நிற்கக்கூடிய அறிவை உடையவனாக இருக்கிறானோ அவன் பெற்ற மெய்யறிவு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்ற ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்குவது எக்காலம் அதைவிட இன்னொரு அழகான பாடல் ஆமை வருமாட்கண்டு ஐந்தடக்கம் செய்தார் போல ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம்னு பத்திரகிரியார் பாடியிருக்கார் ஆகவே இந்த குரல்ல புலனடக்கம் என்று சொல்லப்படுகிற மெய்யடக்கம் கூறப்பட்டதாக பரிமேலழகர் சொல்றார் ஆகவே இந்த குரல்பா புலனடக்கத்தை உபதேசித்திருக்கிறது தொடர்ந்து அடுத்த குரலை நாளைக்கு படிப்போம் ஒரு மையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்